பாடம் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது இருமுகமுடைய அதாவது நயவஞ்சகனுக்கு ஏற்படும் முடிவு அல்லாஹ் கூறுகின்றான் மனிதர்களிடம் அவர்கள் மறைத்து விடுகின்றனர் அல்லாஹுவிடம் அவர்கள் மறைத்து விட முடியாது அவர்கள் இரவில் அவன் விரும்பாத பேச்சை பேசும்போது அவர்களுடன் உள்ளான் மேலும் அவர்கள் செய்யக்கூடியதை சூழ்ந்தறிபவனாக உள்ளான் நான்காவது அத்தியாயம் நூற்றி வசனம்